வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கல்கத்தா நகரை ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வட அமெரிக்காவில் தொடருந்து பாதிகளில் நேரத்தை அளவிடும் குரோனோமீட்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூசன் விருதுகள் இந்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிளாஸ்கோ நகரில் உதயப்பந்தாட்ட மைதானம் ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவர்கள் உட்பட அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஸ்கொன்சின் மாநிலத்தில் இடம்பெற்ற பலத்த பனி சிக்கி அறுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே போர் இரண்டாயிரத்தி கையெழுத்திடப்பட்டிருந்து வெளியேறுவதாக இலங்கை அரசு அறிவித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் வியாழன் கிரகத்தின் ஏழாவது சந்திரனான எலாரா ஆர்ய எலாரா எனும் துணைக்கோள் லிக் வான வான ஆய்வகத்தின் சார்லஸ் டிலோன் என்ற அமெரிக்க வானவியலாளர்களால் படம் பிடிக்கப்பட்டது இதன் குறுக்களவு சராசரி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் முதல் முறையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் ரஷ்யாவின் லூனா ஒன்று விண்கலம் நமது சந்திரனுக்கு ஏறத்தாழ ஐயாயிரத்தி கிலோமீட்டர்கள் அருகாமையில் கடந்து பறந்தது இதன் மற்றொரு பெயர் மெஸ்தா இதற்கு கனவு என்று பொருள் மெஸ்தா என்ற பெயர் சூட்டப்பட்டிருந்தது சூரிய வட்டப்பாதையில் செலுத்தப்பட்ட முதலாவது செயற்கைக்கோள் இது என்ற பெருமையை பெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐசக் அசிமோ அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க நவரத்தினம் ஏழத்து அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ஆர் ஸ்ரீனிவாசவரதன் இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பாரிசு மான்கோ துருக்கிய பாடகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரமன் லம்பா இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேனல் கிட்டு விடுதலை புலிகளின் மத்திய குழு உறுப்பினர் மற்றும் தளபதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் இலங்கையின் கண்டியை ஆண்ட கடைசி மன்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தி சதாசிவ பண்டாரத்தார் தமிழக வரலாற்று அறிஞர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே